நம்முடையாகிவனுடைய சென்ற வாரம் வரவிருந்த எல்லாவித ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் அழிவுகளுக்கும் விலைக்கு மீட்கப்பட்டு மறைத்து காக்கப்பட்டு இந்த வாரத்தின் முதல் நாளாகி இந்த மனநிழ்ச்சி நாளை கண்டு கணிதும்படியாகவும் சன்னிதானத்திலே கடந்திருந்து கத்திரோடு சேர்ந்து கணிபுற மகளுபடியாகவும் நம்முடைய நாம் அதிகமாக நீதி செலுத்திக் கொள்ள கடவுள் பெற்றவர்களாக இருக்கின்றோம் இந்த நாளிலே கூறியிருந்தாருக்கும் பிரியதினமாக இருக்கும்படி கத்தோடையவர் வெளிப்படுத்தி தரப்போகிற சில வேதமாக கூட வாசித்து தியானிக்கலாம் அப்போ சட்பி சகம் நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை ஒரு உருவாசிப்போம் அப்போ சிலர் அதிகாரம் பனிரெண்டாவது வாசனம் அவரால் எங்கி வேறொரு ஆளும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கிழங்கும் மனுஷங்களுக்குள்ளே அவருடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று அப்போ சுத்த பேர் பிரசங்கம் வார்த்தையை நாம் இங்கே வாசிய கேட்டோம் உலகத்தில் அநேக நாமங்களின் போராலே வணக்கங்கள் ஏனெடுக்கப்படுகின்றது கொள்கைகள் ஏற்படுக்கப்படுகின்றது ஆனால் மனிதனை பாவத்திருந்து விடுதலையாக்கவும் நரக மாதாரத்திலிருந்து மீட்டவனை ரஷிப்பதற்கும் நாமல் வேறொரு நாமும் கட்டையிடப்படவில்லை என்று வேறொரு ஆள் ரட்சிப்பு இல்லை நாம் ரச்சிக்கப்படும் படிக்கு மானத்தின் கிழங்கும் மனுஷர்களுக்கு அவருடைய நாவம் இல்லாமல் வேறொரு நாமும் கட்டையிடப்படவில்லை என்று எழுதியால் அந்த நாமத்தை அறிந்திருக்கின்ற மக்களாகிய நாம் அந்த நாமத்திற்குரிய மகத்துவங்களை செலுத்தி அந்த நாமத்தை வணங்குகிறபடி நான் கிடைக்கிற நன்மைகளை நிறைவாக பெற்று உலகத்திற்கு அந்த நாமத்தை உயர்த்தி காண்பிக்கக்கூடிய மக்களாக காணப்பெற வேண்டும் என்று பரிசுத்த ஆளியான ஒரு விரும்புகின்றார் மக்களவை அறிந்து கொள்ளாதபடியினால் நாங்கள் நம்பியிருக்கிற நாமங்கள் தங்களை விடுதலையாக்கணும் தங்களை நரகபாதாவத்தில் விடுவித்தும் மோட்சராஜ் கொண்டு செல்லும் என்று மக்கள் எல்லாரும் அறியாமல் எதையெதையோ நம்பி யார் யாருடைய நாமத்தையோ தோந்து கொண்டிருக்கின்றார்கள் மனுஷனுடைய உலகத்திலே பிறந்து மறித்து போன ராட்சஸருடைய நாமங்களை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் வணங்குகின்ற நாமமானது நம்முடைய இறைவனாகி ஆண்டோருடைய நாமம் என்றால் அறிந்திருக்கின்றபடியால் அந்த நாமத்தை நாம் உயர்த்தி காண்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் விவசாயம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி வசனத்திலே இருக்க தரிசி விதமாக சொல்வதை வேறொரு எல்லையெங்கும் உள்ளவர்களே என்ன நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் நானே தேவன் வேறொரு என்று சொல்லுகிற சொன்னதாக தீர்க்க தரிசி சொல்லுகின்றார் மகளிர் எல்லாரும் தேவனுடைய நாமத்தை அறிந்திருக்க வேண்டும் என்றும் பார்க்க வேண்டும் என்றும் நோக்கி பார்த்தத்தை கூப்பிடுவர்களுக்கு மாத்திரமே ரஷ்யும் சொல்லப்பட்ட வாசியை கேட்டோம் பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் நானே தேவன் வேறொருமில்லை என்று சொல்லி இரவு நாய் ஆண்டு வரை குறித்து தீர்க்கத்தன் சீமமாக சொல்லும் என்றார் அப்போது இரண்டாம் ஆறு இருபத்தி ஒன்னாவது வாசிக்கும் பொழுது அப்பொழுது கர்த்தி நாமத்தை கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்று தேவன் உரைத்திருக்கிறார் கர்த்தனை நாமத்தை தொழுதுகொள்வன் எவனவோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்று ஆரம்பத்தில் இப்படி வாசிக்க கேட்டோம் நாமத்தை தொழுந்து கொண்டிருக்கிற எத்தனையோ லட்சக்கணக்கார இன்னும் ரட்சிக்கப்படாமல் நாம் அறிந்திருக்கின்றோம் அதிகமாக நன்றி செலுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிற பொழுது அலெக்சாண்டர் குடும்பத்தார் யாவரும் நடக்கம் செய்தபடினால் அதிகாரிகளுக்கு ஆச்சரியம் ஆகிவிட்டது நாங்களும் தெய்வத்துக்கு தான் ஆராதனை செய்கின்றோம் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஓய்வினாலே அனுசரித்துக் கொண்டு வருகின்றோமே அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே இஸ்ரோலின் மூப்பர்களே வினியா இருந்த இந்த மனுஷருக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனால் இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று என் விசாரித்து கேட்டால் உங்களால் சிறுதில் அறையப்பட்டவரும் தேவரால் மறித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டோருமா இருக்கிற முன்பாக என்று உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்க கடவுள் வீடு கட்டுகளாக உங்களால் அற்பமா இனப்பட்டு அவரே மூளைக்கு தலைக்கல்லார் குடும்பத்தார் யாவது என கூட்டம் கூடி அவரை நடுவே நிறுத்தினாலே எந்த நாமத்தினாலே என்று கேட்டால் என்று எழுதப்பட்டிருக்கின்றது அதனால் நாமத்திற்கு எவ்வளவு பெரிய வல்லமை இறைமக்களாகிடம் அறிந்து கொண்டு நாம் அந்த வல்லமையினாலும் நன்மைகளை பெற்றுக் கொள்ளும் என்று சொல்லி அறிவன் ஆகிய ஆண்டு வார்த்தை போதே எல்லாம் கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பரஸ் ஆகமத்தில் வாசிக்கின்றது பிறமைச்சப்பானியாக தாய் வயிற்றிலே பிறந்தது முதல் சப்பாணியாக பிறந்திருந்த தேவாலயத்திற்கு வருகின்ற மக்கள் மத்திய பிச்சை கைப்பதற்காக சென்று விடுவார்களாம் இந்த காசி மௌனை எடுத்துக் கொண்டு போவார்கள் ஒரு நாள் பேத தேவாலயத்துக்கு செல்கின்ற நேரத்தில் இந்த பிறவி உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் உங்களை பார்த்து கையை நீட்டு ஐயா தருணம் என்று சொல்லி அப்போது பார்த்து சொல்லுறத்தில் வெள்ளியும் பொண்ணும் இல்லை இருக்கிறது நான் கொடுக்கின்ற நாமத்தினுடைய வல்லவியில இருந்ததா இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட என்று சொன்ன உடனே அவன் சப்பானி குதிர் திறந்து நடந்தான் என்று சொல்லுவார் சொத்துவதாகவும் தெரிஞ்சிருக்கிற ஆதனை செய்ய இந்த உலகத்தில் அற்பமானவர்கள் தாழ்ந்த நிலையில் உள்ளவர்கள் மூசமானவர்கள் பலர் தங்களை உயர்ஞ்சாலையில் என்று எண்ணிக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கிற காலமாக இருக்கின்றது நாமத்தை நாம் உயர்த்தி காண்பிக்க வேண்டும் என்று ஆவியானது காண்பிக்க பயன்படுத்திக் கொண்டிருந்தார் கேட்ட பொழுது அப்பொழுது பேரில் அவர்களுக்கு சொல்லுகிறார் உங்களால் அறியப்பட்டவரும் மருத்துவ எழுப்பட்டுவருக்கும்ளைக்கு தலைக்கண்ணானவர் பேர் பிரசங்களை சொல்லுகின்ற மாணவர்களேசுவை அறிந்து கொள்ள முடியாத இருக்கிற மக்கள் மத்தியிலேசு அவருக்கு தொழுகை செய்ய முடியிருக்கிறார் தாராள பேசலாம் சமயத்தில் ஏன் பேச முடியவில்லை தெரியுமா அவர்களும் பாவத்தோடுதான் இருக்கிறார்கள் நமக்கு என்ன கிடைத்தது சந்தேகம் உண்டாகி இயேசுவின் நாமத்தை உலகத்தில் உயர்த்தி காண்பிக்க முடியாமல் நமவர்கள் மனிதனை பாபத்திருந்த விடுதலை ஆக்குவதற்கு இயேசுவின் நாமத்தை இல்லாமல் வேறொரு நாம கட்டளையிடப்படவில்லை என்று நாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆபியான பெற ியா அன்று படிப்பறிவாதமாக பேசுவதற்கு காரணம் என்னவென்றால் இருந்தவர் என்று சில அவர் அறிந்து கொண்டார்கள் அருமையான தேவ ஜானமே இந்த கடைசி காலத்தில் இருக்கின்ற அறியாமல் இருக்கின்ற மக்களுக்கு அஞ்ஞானிகளுக்கு அமீசுவாசிகளுக்கு ியர்களுக்கு தான் தெய்வம் என்பதை வெளிப்படுத்தி காண்பிப்பதற்கு அழைத்திருக்கிறார் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் எட்டு வரை உள்ள வாசிக்கும் பொழுது அந்த சப்பானியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதுக்கு போனார்கள் எவ்வளவு ஆகி ஒன்பதாம் மணி நேரத்திலே பேரான தேவாலயத்துக்கு போனார்கள் இந்த நாட்கள் தேவாலயத்தில் உள்ள ஊழிய காரணம் வயிறில் இருந்து சப்பானிய பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் தேவாலயத்திலே பிரவேசிக்கிற விடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோற அலங்கார்கள் தேவாலயத்திலேயே பிரவேசிக்கப் போகிற பேத்தருப்பார் என்றார்கள் அவன் அவர்களிடத்தில் ஏதாச்சும் உனக்கு தருகிறேன் நாமத்தினால் எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது அவன் குறித்திருந்து நின்று நடந்தான் நடந்த தேவனை துதித்துக் கொண்டு அவருடனே கூட தேவாலயத்தில் தெரியுமா அவர்களோடு ஒரு தேவாலயத்துலேயாம் இன்றைக்கு நாம் செம்மையாக தொடங்க பயன்படுத்தோமானால் சப்பானிகள் யார் நடந்து தேவாலயத்துக்குள்ளே கடந்து வருவார்கள் அலோலியாம் அருமையான தேவஜானமே வெள்ளியும் சேர்க்க வேண்டும் என்று கட்டாயம் இடம் அங்கேதான் அதனால் அருமையான நமக்கு என்ன தேவை தெரியுமா இயேசுவின் நாமத்தினால் இருக்க வேண்டும் அதை கண்டுதான் உலகம் பயப்படுவேன் தவிர அதிகமா கொடுத்து போய்வாங்க அந்த மடத்தில் என்ன வேண்டும் தெரியுமா இயேசு இல்லை என்னிடத்தில் இருக்கிறதும் வேறொரு நாம உலகத்தில் கட்டணையிடப்படவில்லை பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டு வாசிக்கும் பொழுது அந்த ஆண்டு மதிப்படி வாசிக்கின்றான் பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டு நான் அவர்களுக்காக உங்கள் சகோதரிலிருந்து எலும்பு பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருள்வேன் நான் அவருக்கு கத்திப்பதையெல்லாம் அவரும் அவர்களுக்கு சொல்லுவார் அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரன் எழுப்ப என் வார்த்தைகளை அவர் வாயில் அருள்வேன் நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார் இந்நாமத்தினாலே அவர் என் வார்த்தைகளுக்கு செய்யக்கூடாதவன் எவனோ அவனை நான் சாதிப்பேன் என்று சொல்லியறை ஆண்டு ஒரு சொல்லுகின்றார் இவர்கள் எல்லாரும் செம்மையாக காண்பிக்கின்றது நான் சாதிப்பேன் ஆராய்ச்சி போதிலும் வார்த்தைகளுக்கு கருத்தாடிப்பேவன் என்னும் நாமத்தினால் தரிசனமானேன் ஆனாலும் என்னும் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை காலாக கருத்துரா அவர் தேவகுமாராக வருவதற்கு முன்னால் கருத்து முழுமையில் நாமத்தை குறித்து சொல்லி இருக்கிறார் வாசகரம் தேவன் ஓசைவா சர்வல்ல உள்ள தேவனின் நாமத்தினால் தரிசனமானேன் ஆனால் நாமத்தினால் அறியில்லை என்று சொல்லு அதிகாரம் என்று சொல்லி என்பவர் என்னை உங்களிட அழைத்துக் கொண்டு வருவதற்காக மறுபடி எ போக வேண்டும் என்று ஆடு வைத்துக் கொண்டிருந்த சொன்ன பொழுது அவர்கள் கேட்பார்களே ஆண்டு நாமம் என்ன என்று சொல்லி கேட்பார்களே நான் எப்படி சொல்வது என்று சொல்லி கேட்ட பொழுது என்று சொல்வதை அனுப்பினார் என்று சொன்ன வெளிப்படுத்தல் ஒன்னாம் அதிகாரிகள் வாசிக்கும் பொழுது குறித்து வெளிப்படுத்தல் ஆகமத்தில் யோவா நீ விதமாக சொல்லுகின்றார் येल सुनागरे नेरले चुड़ार वासे किला इदो मेहल गुड़ने वरगिरार इदो मेहल गुड़ने वरगिरार कंड़ அவரை இருந்த வருகிறவரு சர்வ வலமே கர்த்தர் நான் அல்பாவும் ஆதையும் அந்தமும் இருக்கிறேன் என்று திருவிழா பற்றி இருந்தவர் வருகிறவருமானும் அவர் தான் அறியாதி நீங்கள் விசுவாசியான போனால் பாமத்திலேயே சொன்னார் உலகத்திற்கு வந்தது மனித குலத்தை விடுதலையாக்க வேண்டும் என்பதற்காக மத்திய ஒன்னாம் ஒன்னாவது வாசிக்கும் பொழுது கன்னிமொழியால் கற்பமாக இருக்கின்ற நேரத்தில் திட்டமிட்டிருந்தார் ஏழை குடும்பம் ஒரு பக்தி உள்ள பொல் அவருக்கான நிச்சயவார்த்தம் செய்தாயிவிட்டது ஆனாலும் கற்பகுதியாக இருக்கிறார் என்று கேள்விப்படுகின்றோம் எப்படியோ தப்பு நடந்து விட்டது நான் உங்களை நியாயாதிபதியிடத்திலே கொண்டு குற்றஞ்சாட்டி தண்டிக்க கூடாது பள்ளிவிட வேண்டும் என்ற பதில் கூட இருக்கின்ற பொழுது ராத்திரி சப்பரத்தில் தேவ தூதன் தோண்டி இப்படி சொல்லுகின்றார் வாசிக்கலாம் அவருக்கு பாவங்களை நீக்கி அவளை ஏனென்றால் அவர் தம்முடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் கருத்தரிகுமாக வெளிப்படுத்துகிறேன் அர்த்தம் எனக்கு நிறைய பேருக்கு தெரியாது அகையினால் பிரியமான இயேசு என்ற பெயருடைய அர்த்தமாறும் ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர் ரற்றிப்பார் அகையினால் வானத்தின்களே பூமியின் மீது எங்கும் அவருடைய நாம இல்லாமல் வேறொரு நாமும் அனுக்குலத்தினுடைய மீட்புக்காக கட்டிடப்படவில்லை என்று சொல்லுகிற என்னுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த நாமத்தினால எப்படி இந்த ரீப்பை அடைந்தோம் என்பது நாம் நன்றி அறிந்திருக்கின்றோம் நேற்று வந்து பேசிக் கொண்டிருந்தார் விசுவாசிய வீட்டுக்கு சென்றிருந்தா கடந்த கால வாழ்க்கையில் எப்படி இந்த சோழர்களுக்கு வர முடிந்தது என்று ஆச்சரியத்தோடு அவர் கேட்டார் நாங்கள் அவருக்கு விளக்கம் அதாவது எல்லாரும் வார்த்தை தான் சொல்லுகிறார்கள் கலைகளுக்குள்ளே விதைக்கிறார்கள் பயிரும் சேர்ந்து ஒன்றாக வளர்ந்து அப்படியே கலையும் பயிரும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முப்பது அறுபது முடமாக பலன் கொடுக்கின்றது தூய்மையாக்குகிறது என்று சொல்லி அவருக்கு வழக்கு கொடுத்தார் விதைக்காதிரங்கள் உங்கள் பரிசு நலங்களை பண்படுத்துங்கள் என்று சொல்லி அரையேசி சொல்லியிருக்கின்றார் கவனமாக இருக்க வேண்டும் என்று அவருடைய நாமும் இல்லாமல் வேறொரு நாமிக்கப்படுவதற்காக கட்டிடப்படவில்லை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருத்தர் திருச்சி மூலமாக கற்று தந்து அவளை தள்ளிவிட வேண்டும் என்று குமார்க்கு என்று பெயரிட வேண்டும் அவர் தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார் நாற்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி நாலு வரை உள்ள அவசரங்களை ஒரு உருவாசிக்கலாம் இருக்கிறவர்களுக்கும் மறைத்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாய பட்டதாரிகள் படித்தோம் நூத்துக்குரிய ராணுவத்தில் பெரிய அதிகாரி அவர் மக்கள் உள்ள ஒரு சன்மான மனுஷன் வெளியறைமுனை காண வேண்டும் என்று விரும்பி அனைவரோடு கூட தான தர்மம் என்ற விருப்பத்தோடு அறியாமல் அந்த நியமத்தை பார்க்க வேண்டும் என்ற உணர்வோடு கூட தங்களுக்கு தெரிந்திருக்கின்ற மனசாட்சியின்படி வாழ்ந்து ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் தெய்வம் தரிசனமாகி அவர் எங்கே அனுப்புமா அப்போ சில இடத்திற்கு தான் என்ன ஊழியத்துக்கு போகிறார் சாட்சி கொடுத்து மக்களை தப்பிதமாக கூட்டம் பெருகி வருகிற காலமாக இருக்கிற மடியால் அப்படிப்பட்டவர்களை கண்டுதான் மக்களே மாற்றம் அடைகிறார்கள் அருமையான தேவையான விட்டிலே ஒன்பதாம் மணி நேரத்தில் தேவதூதன் தானதர்மங்களும் தேவசமத்தில் நினைப்பது பாவத்தை சொல்லல அழைப்பதற்கு ஆட்களை அனுப்பி இருக்கிறார் தரிசனம் கிடைக்கின்றது அதுவரையில் குறைஞ்சாதி போகக்கூடாது அவர்கள் பசியாக இருக்கும் பொழுது மேலு வீட்டில் ஜெமனுமணி கடந்து போன பொழுது தியான நிலைக்குள்ளாகி உலகம் திறந்திருக்கிறதையும் அங்கிருந்து ஒரு கூடு இறங்கி வருகின்றதையும் அதற்குள்ளே ஊரும் பிராணிகள் மிருகங்கள் பறவைகள் எல்லாம் இருக்கிறதையும் கண்டு அங்கிருந்து சத்தங்கள் பேசணியை அடித்து புசி இவர் சொல்லுகிறார் தீட்டானது என்று நான் புசித்ததில்லையே என்ன சொன்னபொழுது ஒரு சத்தம் நான் பரிசுத்தமாக்கிறது தீட்டாக இன்னாது என்று சொல்லி அந்த கூடு எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படி மூன்று தடவை கூடு வந்து வந்து திருந்த போனது இவருக்கு வழக்கம் தெரியவில்லை அப்படி இருக்கும் போது மனிதர்கள் குரல் நீதி ஆட்கள் போய் கதவை தட்டுகிறார்கள் தரிசனம் வழங்கினது அவர்களுக்கு ஆக செஞ்சு மதித்திருக்கிறார் அவர்வேற்றி உட்கார்கிறார் வீட்டில் ஏராளமான மக்கள் உறவினர்கள் கருத்து சொல்லி இருக்கிறார் இப்படி ஒரு பாவபதி பாதுகாப்பு கிடைக்க போகிறது புயலு வந்து பாருங்கள் என்று செலுத்தியுடு நிறைய ஆட்களை கூட்டி வைத்திருக்கிறார் அங்கே பேரிரு பிரசனம் மண்டுகின்றார் அவரை அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மதிப்பை பெறுவான் என்று எல்லாரும் அவரை குறித்து கொடுக்கிறார்கள் அவருடைய நாமத்தினாலே பாவ மதிப்பை பெறுவான் என்று அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்று ஆணும் கருதப்படுவது விசுவாசிக்கிறவர்கள் வார்த்தைகளை அப்படியே விசுவாசத்தை கை கொடுத்து என்ன கிடைக்குமா பாவ மன்னிப்பு கிடைக்கும் மத்திய மதத்தவருக்கும் பாவ மன்னிப்பு கிடைக்காது கும்பர்களுக்கும் அவருக்கு அவரை விசுவாசியாதனுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காது ஆராதனை எல்லாரும் செய்கின்றார்கள் சிரவசரத்தை விசுவாசிப்பார்கள் சில வசனத்தை விசுவாசிக்க மாட்டார் விசுவாசித்தாலும் கை கொள்ள மாட்டார்கள் தேவஜானமே அந்த பாகுமணிப்பாயிரம் பேர் கொடுப்பதற்காக பர்லோகத்திற்கு தேவகுமார் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறார் பாவுமன்னிப்பை பெற்றுக் கொண்டதற்காக வாழ வேண்டும் என்று அறிவித்துக் கொள்கின்ற பாவத்தின் சம்பளம் தான் மரணம் என்று எழுதியிருக்கின்றது அடுத்து இரண்டாவது மதத்துக்கு மக்களை அழைத்துக் கொண்டு போக அதிலிருந்து நான் விடுதலை ஆகி பரலோரின் செல்வதற்காக இயேசுநாதர் மருமத்தில் கடந்து வந்திருக்கின்றான் இப்படி அவரின் அவருடைய நாமத்தினாலே பாவபதிப்பு பெறுவான் என்று இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கெட்டதில் யாவரு மேலும் பரிசுத்தாவியினார் அந்த உள்ளங்கள் எல்லாம் தேவையுடைய அன்புக்கு காத்திருந்ததான் பாகு மன்னிப்பு கிடைக்குமே பர்லோகம் கிடைக்குமாமே அந்த தேவன் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி திறக்கப்பட்டவுடனே எல்லாருக்கும் பரிசு தாய் என்று அலேவித அருமையான தேவ ஜாதமே நீங்கள வாசம் பண்ணுவதற்காக தேவன் இந்த உலகத்திற்கு வந்தார் இன்னைக்கு மற்ற மதத்தில் என்னுடைய தெய்வத்தை கும்பிடுகிறார்கள் அந்த வந்து தெய்வது மனிதர்கள் தெய்வம் அப்படி அல்ல நம்மளோடு வாசம் பண்ணி நம்முடைய பாவங்களை மன்னித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக நம்ம முத்தலைவர் கடந்து அந்த நாமத்துக்கு தொழுகை செய்ய முடியாத பாக்கிய கிடைத்ததற்காக ஆண்டவரை வாசிக்கும் பொழுது பவுனடியார்கள் வாசிப்போம் இரண்டாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியும் ஒருவரே எல்லாரையும் விளங்கி வருகிறது எல்லாரையும் மேற்கும் தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகி கிறிஸ்தியே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களிலே விளங்கி வருகிறது எப்படி கிடைக்கிறது தெரியுமா எல்லாருக்காகவும் அவர் தன்னை ஒப்புக் கொடுத்தார் எல்லாருக்காகவும் அவர் தன்னை பரிசீலித்தினார் எல்லாருடைய பாவத்தில் சுமந்து பாவ பரிகாரமாக பலிக்கு தன்னை ஒப்புக்கொடுத்தப்படுகின்றால் அவரால் என்று வேறொரு நாலு நிச்சயத்தில் பரஸ்வத்து வேதம் சொல்லுகின்றனர் எல்லாம் சாமிகள் வந்து பாவம் செய்துட்டு தான் போயிருக்கிறாங்க ஒரு மனை அதனுக்குரிய இன்னொரு மணியை கொண்டார்கள் அவர்களால் என்ன கிடைக்காது மனித உலகத்தினுடைய கர்மம் நிவர்த்தியாக சொல்லி நிக்வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதாக சொல்லுகிறார்கள் அவரை குறித்து எழுதியிருக்கின்றது அவர் தான் இவர் என்பதை இன்னும் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார் இவர்கள் எப்படி பழைய பாட்டில் இருந்த போதிலும் உணர்வுக்கு வந்து விட்டார்கள் ஆகையால் அருமையான எல்லாரும் வீழ்க புரட்டு தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகி கிறிஸ்திய அவரை என்று இருக்கின்றபடியினால் நம்மை வீட்டு ரட்சிப்பதற்காக செல்வியில் ஒப்பு கொடுத்த இன்றைக்கு மறுபடியும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஆராதனை நாம் அதற்கு மகிமையின் கருத்தை அதிகமாக செலுத்த வேண்டுமா மனக்குளத்தை பாவத்துடு மீட்டெடுக்கின்ற தேவன் மனித குலத்தை இனிதமாக பரிசுத்தமாக ஆசீர்வதிக்கிற தேவன் பாலங்களை உலகத்திற்கு பர்மபுத்திக் கொண்டிருக்கிற நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கை பிரவே செய்யுங்கள் அலங்காரத்துடனே கத்தனை தொழுது கொள்ளுங்கள் அவர்தான் பரிசுத்தம் உள்ளவர் அவரது தான் லட்சியமே பெற்றுக் கொண்டோம் என்று சொல்லி அறிந்து கொண்டிருக்கின்றதான் நாம் நாமத்துக்குரிய மகிழ்ச்சியை நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சன்னதியிலே பதிவு செய்யுங்கள் அலங்காரத்துமே கருத்தரை கொள்ளுங்கள் தோல்வி கொள்ள வரும் பொழுது பரிசுத்த அலங்காரத்தை ஒரு விட வர வேண்டுமா ாம் சொல்லுகிறார்கள்ருந்து விடுதலை பெற்றுக் கொள்வதற்கான வழிபுறால் அவருக்கு தொழுதை செய்ய அவருடைய நாமத்துக்குரிய மகிழ்ச்சியை செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றனர் கூட ரொம்ப பயபக்தியாக அந்த ஆலயத்துக்கு செல்லுகின்றான் கூறவே பாதரட்சிகளை காட்டிப்பட்டு விடுகின்றான் குடித்திருக்கிற துணியோடு விட தேவாலயத்துக்கு குளித்து இருக்கிற அவசரத்தை நனைத்து கட்டிக்கொண்டு அங்கே மூலஸ்தானத்துக்கு செல்லுகின்றான் ரொம்ப பயபக்தியோடு விட பெரிய மனது என்பதற்கு அவ்வளவு பெரிய பயபக்தி பரிசுத்த மனதே தொடர்ந்து கொண்ட மக்களுக்கு பயபக்தி இல்லாமல் மாற்றி போய்விட்டது தேவாலயமே சில இடங்களில் பாவ சீர்களிடமாக மாறிக்கொண்டிருக்கின்றார் அருமையான தேவ ஜனமே இவரு தேவனுக்கு தான் தொழகை கடந்து கருத்து நாமத்துக்குரிய மகிழ்ச்சியை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்தவருடைய சங்கிகளை பரவேசங்கள் அரசு தலைஞரத்தோடு கருத்து கொள்ளுங்கள் அலேலியா அலேலியா தேவ நம்மை பார்த்து கொண்டே அருமையான தேவ ஜனமே தேவனுக்கு ஆராதனை செய்வது ஒரு ஒழுங்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் இல்லாமல் போய்விட்டு ஆடம்பரமாக செல்ல வேண்டும் என்று மாத்திரம் அறிந்திருக்கிறாரே தவிர மற்றபடி அலங்காரத்தோடு உணர்வு இன்றைக்கு இல்லாமல் போய்விட்ட காலமாக இருக்கின்றது புதிய சிலைமை பிள்ளைகள் மிக கவனமாக நம் தேவருக்கு ஆராதனை செய்ய வருகின்றோம் உலகத்தை உலகத்திற்காக தன்னுயிரை கொடுத்த அறுபது லட்சம் ரூபாய் நாம் செல்லுகின்றோம் புகழக்கூடிய பாவிய பரிசுத்தரிசு கொள்ள போகின்றோம் நானும் பரிசுத்த அலங்காரத்தோடு செல்ல வேண்டும் என்ற உணர்வு நிமிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை தீவிரமூகத்திலே ஆசைப்படுகின்றோம் ஐம்பது இருபத்தி மூன்றாம் வாசிக்கும் பொழுது இங்கே தாகிதிராஜை இப்படி சொல்லுகிறார் என்னை வகைப்படுத்துகிறான் செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவரை தொலைமை செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றபடியால் சமூகத்தில் காணப்பட வேண்டுமா வந்த பிறகு மா நான் புறப்படுகின்ற உணர்வு நமக்கு உண்டாக இருக்க வேண்டும் நம்ம எங்கே சொல்ல போகிறோம் தெரியும் தெரியுமா செல்லுகின்றோம் பொதுவாக ரெண்டு பேரும் புறப்பட்டு வருகிறோம் சினிமா சாலைக்கு போறவங்க சினிமா கதைகளை பேசிட்டு போவாங்க அப்ப புறம்பிக்கிறவங்க சினிமாவுக்கு போறாங்கன்னு சொல்லிக் கொள்வார்கள் வீட்டுல ரெண்டு பேர் போறாங்க ரெண்டு பேர் கல்யாண வீட்டுக்கு போக கல்யாணம் வீட்டு கதையை பேசிட்டு போவாங்க எங்க போடும் என்பதை வெளியடங்கமாக பேசுவதே தெரிந்து கொடுகள் பாவனங்கள் பேச்சுகள் தேவாலயத்துக்கு வருவது வெள்ளை உடை தரிப்பது கடந்து வர வேண்டும் இந்தியாவில் புறப்பட்டவர்களே அந்த உணர்வு நிரப்ப வேண்டும் அப்படி நாம் அந்த உணர்வு ஒரு விட சோத்திர பணியோடு மொழியிலேயே சந்தித்து விடுவார் போட்டேத்தாடத்தில் இறங்கி விடுவார் ஆழித்துக்குள் வந்த பிறகு கதை பேசுவதும் சொந்த பந்துகளை விசாரிப்பதும் இந்த நிலைகள் எல்லாம் தேவைப்படையில் மாற்றிக் கொள்ள வேண்டும் அழைத்து குழந்த பிறகு யாருக்கும் யாரும் சோத்திரம் செய்து கொண்டிருக்க கூடாது யாராவது செய்ய வந்திருக்கின்றோம் மையை வள்ளியூர்ல அங்கிருந்து ஒரு ஏழு எட்டு மைலுக்கு அங்கே கும்பலம்பாடு என்று ஒரு கிராமம் இருக்கு மரபர்கள் குடியிருப்பாங்க அந்த ஊருக்கு பெரிய தலைவர் சுப்பிரமணிய பாண்டியன் என்று சொன்னா தான் அந்த ஊர் தலைவருடைய பெயரில் அறிஞ்சு தெரியும் எங்காவது கலவு போயிட்டால் அவருடைய சொன்னா போதும் திருடர்களை பிடித்து அவர் கொடுத்து பெரிய மனுஷன் ரொம்ப சாந்தமான மனுஷன் அவருடைய பேரு அவருடைய மகன் ஒருவர் மரத்திருந்து கிளை விழுந்து பழையோட்டையில் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் போது மருத்துவ தேங்காய் படிக்க இளமி அந்த இளமி குளம் இஞ்சில் விழுந்து கை சிரிப்பாகி கீழ விழுந்து இடுப்புகளை முருங்கி போச்சு ஒரு போக ஒரு பைபலம் கொடுத்து கொண்டிருப்பது கிடைக்கும் என்று மருத்துவமனையில் கொடுத்திருக்கிறார் இவரெல்லாம் பூட்டி என்ன நோக்கம் தெரியுமா முத்திராமதி பெரிய <Sessizio> அதை படித்துக் கொண்டே இருப்பது கிடைக்கும் இதை படித்து புரிந்து கொள்ள முடியவில்லை யாராவது படித்து கொடுத்தாலும் படிக்கலாம் என்று தாப்புனார் சொல்ல அவர் அங்கிருந்து ரோட்டு வழியாக சென்று யாராவது கிருசூரல் கிடைக்க மாட்டார் அலையே ஒரு எஸ் போட்ட எஸ் போட்ட ஒரு எப்படியாவது சமாதானத்தை கொடுக்கணும் ஒரு தோட்டத்தில் தரிசனம் ரெண்டு பேர்கள் இருக்கிறார்களாம் அவர்கள் அழைத்துக் கொண்டு வருவீர்களா என்று சொல்லி தகப்பில் இருக்கிறார்கள் யாரை கூப்பிட அவருக்கு வெளிப்படுத்த அண்ணன் தம்பி என்று சொன்னி ஆண்டவர் சொன்னார் கூட்டிட்டு வர வேண்டுமா அப்போ எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லி அவர் நாங்கள் ஒரு நாள் சொன்னோம் இன்றைக்கு உடனே வரமாட்டோம் வருகிறோமோ என்ன ஒரு நாள் எங்களுக்கு ஆண்டவர் உபதேசம் போனோம் எளி போல மக்கள் ஆரங்கி காத்திருந்தார் அந்த ஒரு போதவர் அவருக்கு உபதேசம் கொடுத்த போதும் இடத்தை பேச ஆரம்பித்தோம் வேண்டும் என்று சொல்லி கேட்டார் பரிசுத்தாவி பாவங்களை அறிக்கை செய்தால் பரிசுத்தாவி உடனே கிடைக்கும் சொல்லி சொன்னார் அந்த சிபிஐ யாரும் உபேசம் தெரியும் ஆனாலும் அவர் நம்மளை கூட்டிட்டு போக விரும்பல அவரும் கடைசியாக அவர் தான் வந்தார் இப்படி உங்களை கூட்டிட்டு வர சிலர் தம்பி சொல்றார் அவரை மருத்துவ அந்த பையன் பாவடிக்க செய்வது பாவடிக்க செய்யும்னால என்ன சொன்னாரு தெரியுமா ஏன் பாடம் ஊரில் உள்ள தெரியும் எங்க அம்மா அப்பாவுக்கும் தெரியும் கடவுளுக்கும் தெரியும் ஆனா ஊரடத்திலேயே நான் சொல்லக்கூடாதுன்னு தெரிச்சு எல்லாருக்கும் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா ஊராருக்கெல்லாம் தெரிஞ்சுத்தாலும் பரவாயில்ல யாருக்கு தெரியக்கூடாது புலகருக்கு தெரிஞ்சிடக்கூடாது இவர்களுக்காக மீடித்திருக்கிற புரிஞ்சு நீதிடத்தில் சொல்லக்கூடாது என்று சாத்தான் தடைசியில் வைத்திருக்கிறார் அந்த தம்பி சட்டமன்ற பாவிற்கு செய்தார் உடனே பரிசு தாவி பெற்றுக் கொண்டார் அன்றிருந்து பெரிய மகிழ்ச்சி தெரியவராக ஆகிவிட்டார் நடக்க முடியாத கால் நடக்க ஆரம்பித்தார் தகப்பனார் பெரிய ஆச்சரியமாகிவிட்டது அவர் அன்றிருந்து ஆலயத்துக்கு வந்து ஐயா எனக்கு அந்த பரிசுத்தாய் வேண்டும் என்று சொல்லி கேட்டார் நீங்க அதிகமாக சோத்திர மண்ணும் அந்த பரிசுத்தாய் கிடைக்கும் இன்று அவருக்கு சோனாபரும் பரிசுத்தாய் பெற்றுக் கொண்டார் ஞானசானம் பெற்றுக் கொண்டார் சமுதாயத்தில் பெரிய மாற்றங்கள் உண்டாகிவிட்டது யாரும் அவரை எதிர்க்க முடியாத காரணம் அந்த வீட்டில் இப்படிப்பட்ட அவங்களை பண்ணது பெரிய போய் சொல்ல மாட்டது வெட்டுவார் வரும் பொழுது கலக்கி விடுவார் அதைத்தான் உங்களுக்கு மகிழ்வியை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து வெளிய வந்து ஒரு செடிக்குள்ள வைத்துதான் கணத்தை மதிப்படியாததாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நேற்று வரைக்கும் இறைவனுக்கு ஆறாமல் மக்கள் கல்லை போல அசையாவிருந்த மக்கள் எல்லாரும் தூத்து மையப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் ஒரு நாள் அவரிடத்தில் சொன்னது ஆலயத்தினி வரைக்கும் வராந்த வரைக்கும் கொண்டு வரலாம் வெளியே போட்டுக் கொள்ளலாமே என்று சொல்லையாண்டி முழுவதும் கற்புடைய வசதி வருகை போட்டு அந்த காமோண்ட வாசலுக்கு நுழைந்த உடனே தேவாலயமாக நான் கருதுகிறேன் உயிரிலாத பெயர் நாங்கள் முடிக்கப்பட்ட தூரத்துக்கு அங்கே பாதரட்சி கலக்கி போட்டு விடுவோம் வல்லமைங்கிறது புறப்பட ஆரம்பிக்கும் என்பதை தேவ சமூகத்தில் சொல்லிக் கொள்ள ஆரம்பிக்கின்றேன் என்றால் அந்த நலமத்திற்கு வல்லமை இருக்கின்றது அந்த நலமத்தூரி மகிழ்ச்சியை செலுத்துங்கள் ால் கொள்கைகள் இப்படி மாற வேண்டும் என்று தேவசாரத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற விவாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் எட்டு முதல் பத்து வரை உணவு சிலத்தை மாசிக்கலாம் விவாகம் இருபத்தி அதிகாரம் எட்டு முதல் பத்து வரை நீ கையிடும்போது நிலைப்படுத்துவார் கட்டளையிடுவார் உன் தேவனாக உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் தேவனாக கருத்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே நிலைப்படுத்துவார் என்று உனக்கு பயப்படுவார்கள் பயப்பட வேண்டும் என்று ஆண்டவன் சொல்லியிருக்கிறார் இப்பெல்லாம் தலைகளாக போயிட்டு உலகத்தான கண்டு பேரும் அருமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோமாம் தேவனாகிய கர்த்தன் கற்றலைகளை கை கொண்டு அவர் வழியில் நடக்கும் போது கருத்துரனுக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் கருத்துக்கு தரிக்கப்பட்டது என்பதை கருத்து நாமம் என்ன தெரியும் தரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து பிள்ளைகள் மாறிவிடுக பரிகாசம் பண்ணுவார்கள் செலுத்தவர்கள் பகைக்க ஆரம்பிப்பார்கள் அன்பாக இருந்தவர்கள் தூசிக்க ஆரம்பிப்பார்கள் நமக்கு மரியாதை செலுத்த ஏலகமாக பேச ஆரம்பிப்பார்கள் திருச்செணிகள் மிக கவனமாக உலக மரியாதை கொடுத்து வைக்க வேண்டுமானால் பயந்து முடிந்து கொள்ள வேண்டுமானால் பரிசுத்தத்தை ஆண்டோயிட்டு பார்க்கிறார் பார்க்கிறோம் அடிக்கிறவர்கள் பேசிட்டு தான் இருப்பாங்க அதை தூர போட்டு விடுகிறார்கள் நமக்கு முன்னால புகை அடிக்கிறது என்று இல்லை காதல் நாம் அதை விரும்ப என்பதை அறிந்திருக்கிறார் ஒரு குத்தனார் ஒருவர் நல்லா தண்ணீர் அவருடைய சொந்தக்காரூர் உள்ள சபை அருள்ராஜ் இன்று அவர் பைத்தியமாக இருந்து சபை விடுதலை பெற்று அந்த சித்தப்பாடத்தில் அடிக்கடி சொன்னார் சித்தப்பா வந்த விடுதலை ஆக முடியாதப்பா இருபத்தி நாலு மணி எப்படி நான் கோயில் பெற முடியும் பரவாயில்ல எல்லாரும் பாதிகள் சொல்லிதான் வந்தா கொஞ்ச நேரத்து வெளியே படத்து விடுவாரு கோயிலுக்கு அமெரிக்க ஏதாவது வீடு கட்டணம் வெளியூர்ல கூட்டிட்டு வந்து பங்க வச்சு அந்த வீட்டு வேலையில் அவர் வேலை செய்து கொண்டே இருந்தார் அந்த பதினைந்து நாட்கள் அவர் தண்ணீர் அடிக்கவில்லை புகை பிடிக்கவில்லை அப்பொழுது ஞானசாமி பெற்றுக் கொண்டார் பரிசு தாய் பெற்று வழங்க போனார் நம்மைத்தமாக்கி இருப்பது உலகத்தார் பயப்படுவார்கள் என்று சொல்லி பரிசுத்திருக்கின்றது எார்கள் சாமிமார்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யாராவது சொல்ல முடியுமா அப்படிப்பட்ட நாமத்தை சொல்லு நாமம் பரிசுத்தம் உள்ளது தரித்துக் கொண்டிருக்கிற மக்கள் பரிசுத்தமாகவே இருக்க வேண்டும் என்று எந்த சூழ்நிலையிலும் வேதவசனத்துக்கு மாறானங்களை பேசாதபடி ஏனெனில் உங்களில் கிறிஸ்துக்குள்ளி பெற்றோர் எப்படிக்கப்படுது தெரியுமா பாவம் அவன் விட்டு நீங்கும் பொழுது பாவம் பெற்றுக் கொள்ளும் பொழுது பாவம் போக கழுவப்படும் பொழுது தரித்துக் கொள்கிறான் என்று சொல்லிதான் சொல்லுகின்ற சடங்காச்சாரம் என்று சொல்லி எழுத ஆரம்பித்து விட்டார்கள் சடங்காச்சாரமா தான் கொடுக்கிறார்கள் தெளிச்சா தெளி எப்படியும் போ மதத்தில் சேரு அவ்வளவுதான் ஒன்று அவர்களைத்தான் முதல் முதலாவது கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார்கள் நடவடிக்கைகள் பதினொன்றாம் அதிகாரி வசனம் இருபத்தி ஆறு காலமாய சபையோட கூடியிருந்து அவர்கள் அவ கிறிஸ்து இவர்கள் கிறிஸ்து அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும்படியாக கற்பருமை அழைத்திருக்கிறார்கள் என்று காணிக்கைகளை கொண்டு வந்து பரிசு அலங்காரத்தில் ஒரு கருத்தரை தெரிந்து கொள்ளுங்கள் புனிதமான நாற்பத்தை தொகுதி சீம்புடியாய் கடந்து வந்திருக்கிறார் வல்ல பள்ள நாபத்தை தொழுது சீம்புடியாக கடந்து வந்திருக்கின்றோம் அகையான எழ மக்களாகி நாம் பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த வேகம் சொல்லுகின்றது ால் எோ நீங்கள் பெற்றுகின்ற பகப்பூர் பிள்ளையினுடைய நாமத்தை சொல்லி பகப்பரிடத்தில் அன்பைகள் ஏற்படும் போய் நீங்கள் போய் இந்த அப்பா இடத்துல வாங்கிக் கொண்டு வாழ்ந்து சொன்னால் அந்தவற்றை கொண்டு கொடுத்து வருது தகப்பனாருக்கு தெரியும் கையெழுத்து இதனுடைய மகனுடைய கையெழுத்து கொடுத்து விடுவது போல சொன்னார் திராவிடத்தினுடைய பதினாறாம் அதிகாரம் அவர் உங்களுக்கு தருவார் இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால் ஒன்று கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் நாமத்தை தரித்துக் கொண்ட மக்களுக்கு இந்த நன்மை கிடைக்கப் போகிறது நினைக்கிறார்கள் புனிதமாக தொழகை செய்து அவருடைய கற்பனைப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த நாளிலே என்னிடத்தில் ஒன்று கேட்க மாட்டீர்கள் சொல்லுகிறேன் எதுவும் அதே அவர் உங்களுக்கு தருவார் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கிக் கொண்டதனுடைய மேன்மை நிறைவேறப்போது என்று அறிவித்துக் கொள்கின்றோம் இதுவரை நீங்கள் என்னிடத்தில் ஒன்று கேட்கவில்லை இதுவரை நீங்கள் நாமத்தினால் ஒன்று கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது சந்தோஷம் நிறைவாக எடுக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட மக்கள் இது சொல்லப்பட்டிருக்கின்றனர் உன்னுடைய நாம உங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்க என்பதை அறிந்து அவங்க உலக மக்களை போல வாழ வேண்டும் என்ற விருப்பத்தை மாற்றிக்கொண்டு பிள்ளைகளாக பரிசூத்த பிள்ளைகளாக வாழ வேண்டும் நாம நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்வோடு ஜீவிக்கு கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார் யாத்திராக இருப்பதாம் அதிகாரம் 24 அதன் மேல்டுகள சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக நான் என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் பிரஸ்தாபடுத்துகிற எந்த கடந்து வந்து நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லியே சொல்லுகின்ற வழிபத்தை கல்ல வேண்டாம் அதை செய்யும்பொழுது அது அசூசியாகிவிடும்படுத்த எனக்கு உண்டாக்கி அதன் மேலும் நாடுகளையும் சர்வாங்க தலைவர் சமாதான வழியாக செலுத்தாமத்தை எந்த இடத்துல வந்து என்னை ஆசீர்வதி பேர் என்று என்னுடைய நாமத்தை நான் பிரஸ்தாபடுத்த நினைக்கிறாங்க நம்ம கூடியவர் இடத்திலெல்லாம் ஆசீர் என்று அப்படி வேதம் சொல்லவில்லை அவர் பிரசாபின் நாமத்தை அந்த நாமம் இருக்கிறாரோ அவர் கடந்து திருச்செமையில் ஆகினால் மிகவும் கவனமாக பரிசுத்த குறைச்சலுக்கு இடம் எடுத்து விடாதபடி நாமத்தை பிரசாபப்படுத்துகிறவர்களாக ஆறாவது நேரத்தில் தேவண்ட பிள்ளைகள் கூடுகிற நேரத்தில் அப்படிப்பட்ட மேலான நிலைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்னாகும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் சில வசன வாசிக்கலாம் என்னாகும் ஆறாம் அதிகாரம் முதல் என்னவென்றால் கடலையிட கடவர் என்பதே அவர்களின் நாமத்தை அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்ல நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது கருத்தருமே ஆசீர்வதித்து உண்மை காக்க கடவர் கருத்தர் தமிழ் முகத்தை உண்மையில் பிரகாசிக்கப்படி உண்மையில் கிருமையாக இருக்க கடவர் கருத்தர் தமிழை முகத்தை உண்மையில் பிரசன்னாக்கி சமாதானம் கட்டையிட கடவர் என்பதே அவருடைய நாமத்தை கூற கடவர்கள் அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லே பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசாரியர்கள் கூறும் பொழுது அங்கே ஆசீர்வாதம் உண்டாகும் என்று சொல்லி பரிசுத்த வழி போக உங்களை ஆசீர்வதிக்கிறது இல்லை நிறைய வழி பிரசங்கிகள் பெருகிவிட்டார்கள் போற விட்டு வந்து ஜெமனிட்டு போவாங்க வழியில போனேன் இப்படி கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆசீர்வாதம் கூறும் பொழுது சொல்ல வேண்டும் இந்த நாமத்தை கூறி இப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படி நான் மக்களை ஆசீர்வதிப்பேன் அலேயா நாமத்தை தொழுவ செய்ய வரும் பொழுதெல்லாம் ஆசீர்வதி நாமத்தை அறிந்திருக்கிற மக்கள் இயேசுவின் நாமத்தை எல்லாரிடத்திலும் சொல்ல வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகின்றேன் அவர் ஆண்டு நம்மத்தில் எதிர்பார்க்கிறார் உரைந்து வாழ்கிற சீசர்களை போதில்லாதபடி வெளியரங்கமாக இயேசுவின் நாமத்துக்குரிய வல்லமைகளை நாம் பிறருக்கு சொல்லி இந்த நாமத்தினால் மாத்திரம் நான் பாவம் பூண்டு இந்த நாமத்தினால் தான் விடுதலை உண்டு அந்த நாமத்தில்தான் செல்ல முடியும் அந்த நாமத்தினால் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு நாம வாழ வைக்கும் என்று மக்களிடத்தில் தைரியமாக சொல்ல வேண்டும் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்ற எந்த சக்தியிலும் அதற்கு எதிர்த்து கொடுக்க முடியாது காரணியில் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவைகளெல்லாம் பேச சக்திகளாக இருக்கிறபடியினால் உச்சரிக்கின்ற பொழுது அவைகள் அறிவித்துக் கொண்டு பிடித்து அடித்து சாலையில் அடைத்து நாமத்தைச கூடாது என்று அதிகாரிகள் கட்டளை கொடுத்தார்கள் வாசிக்கலாம் அப்போது நானாம் அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் பேரவு யோவான் அவளுக்கு பிரதித்திரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிறோம் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள் நாங்கள் கண்டவைேகளும்ப்பா விடுதலைரம்பித்துவிட்ட அதிகாரிகள் என்ன செய்தாலும் அதிகமா ஜாததிய அவளை அழைத்து இயேசு நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்க கூடாது என்று கட்டையிட்டார்கள் யோகானுக்கு பெரியத்தனமாக பார்க்கலாம் உங்களுக்கு செய்வனுக்கு முன்பாக நியாயமாயிருக்குமா என்று நீங்களே நிதானித்து பாருங்கள் நாங்கள் கண்டவைகளையும் கேட்டைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது என்றார்கள் இன்றைக்கும் அரசியல்வாதிகளெல்லாம் ஆர்வப்படுத்தான் இயேசு குறித்து பேசவிடக் கூடாது சட்ட முயற்ற வேண்டும் என்று ஒரு கூட்டத்தார் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் சட்டம் இயற்றினருக்கு அவருடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாம மனுஷனுடைய ரட்சிப்புக்காக கட்டிடப்பட வேண்டும் என்று தெரிஞ்சிருக்கிறபடியால் அந்த நாமத்தை நாம் உயர்த்தி கூற வேண்டும் கடந்து வந்து என்று எல்லாரும் அதிகாரம் புரஜாதிகளோடும் இஸ்ரோவேல் ஜனங்களோடும் அபிஷேகம் பண்ணி உங்களுடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுரோதமாக மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள் இஸ்ரோல் கூட்டம் கூட அடையாளங்களும் அற்புதங்கள் குணமாக்கும்படியுடைய கரத்தை நீட்டி குணமாக்கும் கரத்தை நீட்டி ஊழியக்காரர்களுடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்திடலாம் என்றார்கள் ஊழியர்களை வசனத்தை எதிர்த்து என்றால் சட்டமன்ற மீது பாயும் அப்படிப்பட்ட அதிகாரிகள் கூடி பயமுறுத்தி நாமத்தை பிரசீங்க பிள்ளை வாங்கி கூட்டம் ஓடினார்கள் இன்றும் அதிகாரிகள் இப்படி கூடி இருக்கிறார்கள் ஊழியர்காட்டு கருத்தினால் அற்புத அடையாளங்கள் கடப்பித்து நாமத்தை தைரியமாக பிரசித்த பண்ணுவதற்கு பொழுது கூடியிருந்த இடமா இரவுளாகி நாம் அப்படி ஜபிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் கருத்துடைய நல்ல நிலகத்தை கண்டனியை சந்திக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் தெய்வம் என்பதை சில வழிபாட்டுக்காரர் அறிந்து நம்முடைய உடை தெரிந்துவிட்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார் ஏற்றுக்கொ வேண்டும் முடங்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி கூடியிருந்த இடமா செய்வதற்கு அருமையான பெற்றுக் கொண்டிருந்து அறிவிப்பதில் இருக்க முடியாது மாறும் என்றுதன் சூழல் அதிகாரம் கட்டும்படி அவன் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான் என்று சொல்லக்கூடிய மனுஷன் ஒரு பெருந்தலைவன் மதத்திலே மற்றதன் கிருசமத்தை அழித்துக் கொண்டு வந்து சேவானை கண்டறிந்து கொள்வதற்கு சம்பந்தம் இப்பொழுது இங்கேயும் இருக்கிற மக்களை பிடித்து அழித்துகின்றார் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறேன் அழிக்க வேண்டும் என்று விரும்பினேன் அவன் அதற்கு கருத்து நீ போன் புறஞ்சாதிகளுக்கு ராஜாக்களுக்கும் நாமத்தை அறிவிக்கிறது தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான் ஜபமான எதிரிகளை கூட சந்தித்து அவர்களும் அறிவிக்கும்படியாக மாற்றிவிடும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் எதிரிகள் அழிந்து போக வேண்டும் என்று ஜமிக்காதபடி ரச்சிக்கப்பட வேண்டும் அவள் இயேசுவின் நாமத்தை அறிந்து அதை பிரசித்தப்படுத்த வேண்டும் ஜமிக்க வேண்டும் சவுல் வந்து கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்து மக்கள் ஆறு ஜம் இருக்கிறார்கள்த்தபத்தை கேட்டு மத்தியான ஒரு பிரகாசமான மொழி ஒரு மில்லல் அவனை அடித்து கூட ஆக்கி அவனை சந்தித்து கூரடனாக அனுப்பியிருக்கிறார் அங்கிருக்கிற அனிலியாவிடத்தில் அவன் கூரனாக இருக்கிறான் பார்வையிட முடியாத பரிசுத்தாய் பெற்றுக் கொள்ள முடியாத அழைக்க வேண்டும் என்று சொல்லி வந்தானே இல்லை நான் அவரை பிடித்திருக்கிறேன் ராஜாக்களுக்கும் இசுலமே மக்களுக்கு நாமத்தை அறிவிக்க கூடியவனாக பிடித்திருக்கிறேன் நம்மை அழைத்திருப்பது எதற்கு தெரியுமா நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்களுக்கெல்லாம் இயேசு நாமத்தை அறிவிப்பதற்காக மகத்துவத்தை வெளித்துவதற்காக நாமத்தினால் மனிதன் பெற்றுக் கொள்ளக்கூடியங்களை பெற்றுக்கொள்ள வைக்க வேண்டும் என்பதற்காக நம்ம செய்ய வேண்டும் என்று தேவ சங்கத்திலே இருந்தால் அவருடைய நாமம் இல்லாமல் வேறு ருட்சிக்கப்படுவதற்கு கட்டளையிடப்படவே இல்லை என்று விரும்பி இருக்கின்றார் ஒரு ரட்சிப்பின் வேலை நமது மூலமாக திருச்சிரியின் மூலமாக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து கருத்தனை அப்படி தொழுகை செய்த இடங்களிலே அசைவுகள் உண்டாயிருக்கின்றன ஆகினால் நம்பவர்கள் பரிசுத்தாவினால் நிரம்பி வாழ்க்கை அமைத்துக் கொண்டு வேண்டு நாமும் பரிசுத்த பொழுது என்பதை நாம் ஆழ ஆரம்பிக்கும் பொழுது சிக்கி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஆரம்பிக்க பயப்படுவார்கள் அப்படிப்பட்ட நல்ல லாபத்தை மறுபடி நாம் கரம் பண்ணுவோம் கருத்தறிந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள் ஆமை